அவர் அபுல் காசிம் அதாவது நபி சல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு மாறு செய்துவிட்டார் அபோதா இரண்டு மூன்று மூன்று நான்கு திருமி தேதி ஆறு எட்டு ஆறு இது ஹசன் சஹி என திரும்பியமாம் கூறுகிறார்கள்